சீரராஜ் செல்வம் போல் சீர்கபே என் ஆசான் வீரராக வர்க்கப்புகள் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் மயூரகவியர் உழைச்சேர ஸ்ரீ சூரிய சரகம் தொடர்பு பன்னியாசத்தின் உபயோகதாரர்களான வைஷால் விதி திருமதி கே லட்சுமி பயமேலவர்களே திருமதி அலமேல புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் ஸ்லோகம் ஐம்பத்தி எட்டு வஜ்ரின் ஜாத்தம் கமலவனம் பாசி நா பாசி नत्वा தாத்தம் நஸ்பா நய மகிஷம் ராட்சச வீட்சித்தப்தீன் பிரச்சேத பவனவீ அவேம் வந்தே ஜல்பன் பிரதிஷம் அதிபா पुष्णो அக்னீர் பகா இந்த ஸ்லோகத்திலே அஷ்டதிக்கு பாலகர்களையும் பற்றி சொல்றார் மயூர கவி இந்த அருணன் ரதத்தை ஓட்டிக் கொண்டு வரும்போது அஷ்டதிக்கு பாலகர்களையும் பார்த்து அவரவருக்குரிய ஏதாவது ஒரு வாசகத்தை சொல்லிக் கொண்டு வருகிறானாம் இந்திரன் அவன் வந்து கிழக்கு தசைக்கு உரியவன் இந்திரனை பார்த்து என்னவா நல்லா தூங்கி முடிச்சிட்டியா உன்னுடைய பார்வையானது சூரியன் மேல படுதா சூரியனுடைய ஒளி உன் மேல நல்லா சூரியன் உனக்கு தகப்பன் அல்லவா நீ அவனை வணங்கி உன்னுடைய எருமையை குதிரைகளுடைய பாதையை மறைக்காதபடி கூட்டிக் போ அப்படி அஷ்டதிக்கு பாலகர்களையும் பார்த்து அருணன் பேசுவதாக இதுல சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட அருணன் உங்களுக்கு அருள் செய்ய டோங்குறார் என்ன பெருமை அப்படின்னா அஷ்டதிக்கு பாலகர்கள்னா பாலகர்கள்னா நீங்க பாலகர்கள் நினைக்க கூடாது பால அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம் பாலக அப்படின்னா காப்பாற்றுகிற தலைவர்கள்னு அர்த்தம் எட்டு திசைக்கும் எட்டு தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த எட்டு திசை தலைவர்களுக்கும் அங்க அஷ்டதிக்கு யானைகள் யானைகளுடைய மனைவிகள் அங்க ஒரு தனி லோகம் சேவார்த்தைகள் எல்லாரும் இருக்கிறாங்க நான் முன்பே சொல்லி இருக்கிறேன் இந்து சம்பிரதாயத்துல எல்லாத்துக்கும் தெய்வம் உண்டு திசைக்கு ஒரு தெய்வம் உண்டு அந்த தெய்வத்துக்கு பூஜை உண்டு மந்திரம் உண்டு கிழக்கை கால் நீட்ட கூடாதுன்னு சொல்றோம் நான் அப்படிதான் நீட்டுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்குக்கு அதிபதியாகிய இந்திரனை நீங்க அவமதிக்கிறதாகும் அப்ப உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் க்ஷீணமா சும்மா சகசண்ணாமம் படிச்சு கோயிலுக்கு போயிட்டு இருந்தா மட்டும் உங்களுக்கு எல்லாம் பெருகிடாது இதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும் அதனால அஷ்டதிக்கு பாலகர்கள் நம்ம போன்றவர்களுக்கு பெரிய ஹை லெவல் டைட்டிஸ் அதுல சிவபெருமான் ஒருத்தர் அப்படின்னா பாத்துக்கோங்க அது எவ்வளவு பெரிய பதவின்னு அவ்வளவு பெரிய அஷ்டதிக்கு பாலகர்களையே அருணன் வந்து ஒழுங்காருப்பட்ட பதவியில் இருக்கிறான் சூரிய நாராயணனு தேரோட்டி என்பது மிகப்பெரிய பதவிகளில் உண்டு எப்படி கருடாழ்வார் பெருமாளுக்கோ துவாரபார்கள் துவாரபாலகர்கள் எப்படி வைகுண்டத்துக்கோ அது மாதிரி ஒரு பெரிய பதவி அப்படி இருக்கிற போது அருணனை நீங்கள் வணங்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றின் வஜ்ராயுதத்தை தாங்கியவனே யாருதாங்க கோடி தேவர்கள் இந்திரன் ஒருத்தன் தான் வஜ்ராயுதம் தாங்கிருக்கிறான் அவனுக்கு இடி மின்னல் எலக்ட்ரிசிட்டி தன் எதிரிகளை அந்த மின்னலால் அடிவான் அடிக்கொட்டா போதும் கருகி செத்து போடுவான் வஜ்ராயுதத்தை தாங்கிய இந்திரனே அதுல என்ன தெரியுதுன்னா ஆயுதங்கள்ல வஜ்ராயுதங்கிறது ரொம்ப கடுமையான ஆயுதமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ஆயுதத்தை தாங்கிய பெருமை படைத்த இந்திரனே நீயும் எங்கள் ஆட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாய் அப்படின்னு அவன் அனாயாசமாக வஜ்ரின் வஜ்ராயுதத்தை தாங்கியவனே இப்ப ரோட்ல டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணிக்கிட்டு ஒரு லாரி போகும் போலீஸ் லாரி ஒரு கான்ஸ்டபிள் பேசிக்கிட்டே போவாரு என்ன சொல்லுவாரு யோ ப்ளூ செட்ட பிளாட்ஃபார்ம் ஏரியா யோ குர்த்தா நீ வந்து வலது பகையா போற லெப்ட்ல போ அப்படி கோபம் லோகநாதன் அப்படிமா உடனே திரு லோகநாதன் அவர்களே தயவு செய்து மேலே ஏறி போகிறீர்களா அப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா ஒருத்தருக்கும் யாரு பேரு என்ன நமக்கு தெரியாது அப்படி இருக்கிற போது அவரவருடைய அங்க இலக்கணங்களை வச்சுதான் ஒருத்தர சொல்ல முடியும் இந்திரன் கையிலே வைத்திருக்கிற நரசிங்கிலங்குகள் ராஜா நரன் மனுஷன் பாதி நரன் பாதி சிங்கம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறோம் மந்திரசாஸ்திர சங்கிரகத்துல நரசிங்கம் பேருக்கு புதுசா ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க என்னன்னு நரன் என்றால் மனிதன் சிங் என்றால் பவசாகரம் அழிப்பவன் மனிதனுடைய பவசாகரத்தை அழிப்பவன் அர்த்தம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்குறாரு நிரு சப்தேன நரக புரோக்தஹா நிருசிம்மத்துல நிரு அப்படின்னா மனிதன் குறிக்கப்படுகிறான் சிங் தூ சம்சார உச்சியத்தே சிம் என்ற சொல்லி இந்த சம்சாரத்தை குறிக்கும் நரசம்சார ஹனநாத் இந்த மனிதனுடைய இந்த பவசாகரத்தை அழிப்பதனாலே நரசிம்ஹேதி கீர்த்தியத்தே நரசிம்மம் என்று அழைக்கப்படுகிறான் என்று அந்த பேருக்கு அப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறான் இப்போ விஸ்வாமித்திரன் அப்படின்னு பேர் இருந்தது இந்த விஸ்வத்துக்கு எல்லாம் அவன் மித்திரன் இந்த உலகத்தை எல்லாம் தன்னுடைய நண்பனாக நினைத்திருக்கிற நல்லவன் என்ற பெயரிலே அவனுக்கு விஸ்வாமித்ரன் பேர் வச்சாங்க பின்னால அவன் வந்து இமயமல போய் தவம் பண்ணி சிவபெருமான்ட தனுர்விதையை பெற்றுக்கொண்டு வந்து வசிஷ்டருடைய ஆசிரமத்தையும் அங்க இருக்கிற அப்பாவி விலங்குகளையும் அழிக்க தொடங்கினான் அப்ப வசிஷ்டர் சொல்றார் விஸ்வாமித்திரன்கிற பேர் உனக்கு முழுக்க தகுமப்பா விஸ்வத்துக்கு நீ அமித்திரன் மித்திரன்னா நண்பன் அமித்திரன்னா விரோதி இந்த விஸ்வத்துக்கு போற நீ விரோதிதான் அப்படின்னு அதே பேரை அந்த மாதிரி பிரிச்சு அர்த்தம் அது போல நம்ம பெயரிலே எவ்வளவு விஷயம் இருக்கு இங்கே வஜ்ரின் ஜாத்தம் விகாசஈண கமலவனம் ஈக்ஷன கமலவனம் அப்படின்னா ஈக்கண பார்வை கண்கள் உன் கண்கள் ஆகிய கமலவனம் தாமரை காடு விகாச ஜாத்தம் மலர்ச்சியை அடைந்ததா அப்படின்னு கேட்கிறேன் சூரியன் உதித்து விட்டான் சூரியனை பார்த்த உடனே தாமரைகள் மலரும் உன் கண்கள் தாமரை போல இருக்கிறது எனவே உன் கண்கள் தாமரைகள் இந்த சூரியனால் மலர்ந்து விட்டதா அப்படின்னு கேட்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் தூக்கமெல்லாம் போச்சான்னு அர்த்தம் நான் கூட சில சமயம் உங்களுக்கு நினைக்கிறது சில பேருடைய தாமரை போன்ற கண்கள் அப்படியே கூம்பி விட்டது ஓஹோ நாளைக்கு சூரியன் வந்தா தான் திறக்க போல் இருக்கு அப்படிங்கிறவங்க அப்படி கேட்குறான் உன்னுடைய தாமரை கண்கள் மலர்ந்து விட்டனவா நீ விழித்தெறிந்து விட்டாயா என்று இந்திரனை பார்த்து ஒரு கேள்வி இந்திரன் கிழக்கு திசைக்கு தெய்வம் அதை வேணாம் ஒன்னும் ஞாபகம் வைக்கிறது கஷ்டமா இருந்தா நோட் பண்ணிக்கோங்க இந்திரன் கிழக்கு அப்போ முதல்ல கிழக்கில் ஆரம்பிக்கிறார் வைத்தியசாஸ்திரத்தில் சொல்லுவாங்க உத்தமம் கிழக்கு அப்படின்னு நீங்க தைலம் வச்சு தேய்ச்சி ஆயில் பாத் எடுக்கிறதா இருந்தாலும் கிழக்கு செய்யலை பார்த்து தான் செய்யணும் மருந்து எந்த மருந்து சாப்பிட்றதா இருந்தாலும் அலோபதி மாத்திரையாக இருந்தாலும் சரி ஆயுர்வேதிக்காக இருந்தாலும் சரி நீங்கள் கிழக்கு பார்த்து சாப்பிட்டா நோய் குணமாகும் அல்லோபதிங்கிறது மேற்கிருந்து வந்ததுங்க மேற்குங்கிறது மேல்நாடு அமெரிக்கா நான் மேற்கு பார்த்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் மேற்கு நோக்கி அனுப்பிடுவாங்க கல்ரைக்கு அதனால மாத்திரைகள் மருந்துகள் எல்லாம் கிழக்கு நோக்கி சாப்பிடணும் உத்தமம் கிழக்கு கிழக்கு நோக்கி வந்து சாப்பிட்றது கிழக்கு நோக்கி குளிக்கிறது கிழக்கு நோக்கி தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணுறது தொழுதுறது இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லியிருக்கு அமங்கலமான காரியங்களை கிழக்கு நோக்கி செய்யக்கூடாது நீங்கள் சவரம் மண்ணனுங்கிற போது கிழக்கு நோக்கி செய்யக்கூடாது மலை ஜலம் கழிக்கிற போது கிழக்கு நோக்கி வைக்கக்கூடாது அதனாலதான் அந்த விவரம் தெரிஞ்ச இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் பேசின் வைக்கிற போது கிழக்கை ஃபேஸ் பண்ணி இருக்காதுபடி வைப்பாங்க வடக்கு தேக்காத்தான் வைப்பாங்களே தவிர கிழக்கு மேற்கா வைக்க மாட்டாங்க வைக்கக்கூடாது அப்படி எவ்வளோ அதை வைச்சானா அவன் இந்தியாவில் இருக்கிற ஆய்கள் அவனை அவன் வச்சு விட்டுறான் ஏண்டான் நீங்க கிழக்கை பார்த்து உட்கார கூடாதுன்னு நான் சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்க பேசின அந்த மாதிரி வச்சு விட்டா வேற வழி இல்லாம தானே உக்காருவீங்க அப்படின்னு கிழக்க தொடங்குகிறார் உத்தமம் கிழக்கு வஜ்ரின் ஜாத்தம் விகாசஈஷ கமலமனம் இந்திரனுக்கு முடிஞ்சு போச்சு அடுத்து பாசி நான் பாசி வஹ்னே வஹ்னேன்னா அக்னி பகவானே வன்னின்னா அக்னின் முன்பே சொல்லிருக்கிறேன் வன்னி வன்னியர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அக்னி பகவானை பார்த்து கூப்பிடுறார் அக்னி பகவான் வந்து தென்கிழக்கு தெய்வம் தென்கிழக்கு திசைக்கு அக்னி பகவான் தெய்வம் அந்த அக்னியை பார்த்து என்ன சொல்றார் அக்னே வக்னே வன்னியே பாசி பாசின ஒளியோடு பிறந்தவனே இந்த அக்னி பிறக்கும் போதே நெருப்புரூபமாக தோன்றினான் அவன் திருமேனி ஒளிவிட்டது அப்படி பிறந்த நீளிர மாட்டேன்னு நினைக்கிறாய் உன் உடம்பின் ஒளியை காணவில்லை ஏண்டான் உன்னை விட பிரகாசமான சூரியன் வந்துட்டான் அதனால உன்னை பார்த்தா உன் உடம்பு ஒளிர்வதாக தெரியவில்லை சூரியன் வந்து முதல்ல இந்திரனுக்கு என்ன கமெண்ட் அடிச்சாரு கண்ணு திறந்துருச்சா அப்படின்னு இங்க இப்ப அக்னி பகவான பார்த்து என்ன கமெண்ட் அடிச்சாரு அருணன் சூரியன் வராத வரைக்கும் தானப்பா நீ எல்லாம் வந்து பிரகாசம் சூரியன் வந்த பிறகு உன் பிரகாசமானா போச்சே அப்படின்னு ஒரு கிண்டல் அடிக்கிறாரு சில பெண்கள் நான் ரொம்ப சகப்பு சகப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க கொஞ்சம் மாநரமானவங்க உண்மையிலேயே நார்த் இந்தியன் சிவப்புன்னு ஒண்ணு இருக்குது நல்ல சந்தன சிகப்பு வெள்ளை வருவாங்க சேட்டு பெண்கள் அவங்க பக்கத்துல இவங்க நின்னா இவங்களை பார்த்தா கருப்பு மாதிரி தெரியும் அப்ப சில பேர் பொறாமகாரம் கிண்டல் அடிப்பாங்க யாரோ சிகப்புன்னு சொல்லிக்கிட்டாங்களா அவங்க யாருங்க அப்படின்னா இப்ப உங்க சிகப்பினர் எங்க போயிச்சு உங்களை விட ரொம்ப சிகப்பானவங்க நேரம் காணாமே அது மாதிரி அக்னி பகவான பார்த்து சொல்றாரு நீ வந்து ஒளிமயமானவன் என்று பெயர் பெற்றவன் பாசி என்று உன்னை அழைப்பார்கள் ஆனா சூரியன் வந்த பிறகு ஒளி எங்கே போயிற்று அப்படின்னு பெருமையா சொல்றாரு பாசி ந பாசி வஹ்னே நீ இப்பொழுது ஒளிரவில்லை அப்ப இது வந்து அடுத்து அக்னி பகவானுக்கு அவர் கொடுக்குற கமெண்ட் அடுத்தது மன் யமன் வந்து நரகலோகத்துக்கு எப்படி அதிபதியோ அதுபோல தெற்கு திசைக்கு அவன் அதிபதி யமனுடைய திசை வந்து தெற்கு திசை அதனாலதான் வந்து தெற்கு நோக்கி மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம்னு மற்ற திசைகளில் உக்காந்து மந்திரம் ஜபிக்கலாம் தெற்கு நோக்கி ஜபிக்கிற மந்திரம் பலிக்காது ஏன்னா தெற்கு திசை மங்கள திசை அல்ல கனவுல நீங்க தெற்கு நோக்கி போற மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு சீரியஸா உடம்புக்கு முடியாம போது அல்லது சாக போறீங்கன்னு அர்த்தம் அதுல உடம்பெல்லாம் நல்லெண்ணெய் பூசிக்கிட்டு கழுத மேலே ஏறி செகப்பு வேட்டி கட்டிக்கிட்டு தெற்கு நோக்கி போனீங்கன்னா நிச்சயமா அன்னைக்கு நீங்க சாக போறீங்க பொழுது உடிஞ்ச உடனே நீங்க வந்து உயிர் எழுதிடலாம் டாக்டர் கூப்பிடலாம் தந்தி அடிச்சிடலாம் பரதன் வந்து அப்படி ஒரு கனவு கண்டான் எங்க மாமா வீட்டில் உட்காந்துக்கிட்டு கேகையனுடைய வீட்டில் உக்காந்துகிட்டு சத்ருகனை பார்த்து சொல்றேன்னா சத்ருகனா நேற்று நாற்றுக்கு கனவு கண்டேன்டா அதுல நம்ம அப்பா தசரத சக்கரவர்த்தி உடம்பு போறா நல்லெண்ணியை பூச்சிக்கிட்டு சகப்ப ஆடையை உடுத்திக்கிட்டு கழுது மேலே ஏறிகிட்டு தெற்கு நோக்கி பிரயாணம் பண்ற மாதிரி பார்த்தானப்பா அதனால இன்னைக்கு ஒன்னும் அப்பா செத்து போவாரு இல்லை நம்ம நாலு பேர்ல யாராவது அவுட்டாக போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற போது தசரதன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கொண்டுவருகிறார்கள் அங்கிருந்து வந்த குதிரை வீரர்கள் அப்புறம் வந்து அந்த செய்தி அப்பதைக்கும் மறைச்சிருக்கிறாங்க இப்ப அர்ஜென்டா வரணும் அப்படின்னு கூட்டிட்டு போய் அங்க போய் இந்த விஷயத்தை சொல்றாங்க தெற்கு திசை மங்களம் அல்ல ஆனால் யமன் வந்து அதற்கு அதிபதி யமப்பட்டனம் அங்கதான் தெற்கு திசையை நோக்கி இருக்குதான் எம ம்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அடக்குபவன் அர்த்தம் எல்லாத்தையும் அடக்குபவன் என்ன ஆணவம் இருந்தால் எவ்வளவு கர்வம் இருந்தாலும் சரி அவன் கொட்டை எங்கடா ஒடுங்குதுன்னா செத்து போயிட்டா அவ்வளவுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவு இடமே சுடுகாடே அங்க போனோன்னே எல்லாம் ஆண்டி அரசன் பணக்காரன் ஏழை எல்லாம் எழுந்தான ஒரே இடம் பணக்காரனுக்கு தனி ஏழைக்கு தனி இருக்குது எல்லாருக்கும் உண்டுதானே சாம்பல் ஆகிட்டா உண்டுதானே இந்த யமன் அனைவரையும் அடக்குகிறான் மனிதர்கள் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அறிஞன் ஏழை பணக்காரன் எல்லா பேதங்களும் யமன் முன்னாலே ஒண்ணு எல்லாம் போயிடுது அதாவது அவனுக்கு அடக்கு போவன்னு பெரிய இந்த னை பார்த்து என்ன சொல்ற தாத்தம் நத்வா தாத்தம்னா தந்தையை யாரு தந்தை சூரியனுடைய மகன் யமன் பல பேருக்கு தெரியாது தந்தை வந்து விட்டார் அவரை நத்வா நத்வா அப்படின்னு சொன்ன நமஸ்காரம் செய் வணங்கு வணங்குன்னா அவங்க பாஷிக்க அர்த்தம் வேற இப்ப நாம வந்து பெரியவங்க வந்திருக்கிறாங்க வணக்கம் சொல்லு அப்படின்னு சொன்ன ஐயா வணக்கம் அப்படின்னு இந்த நான்கு வீரர்களுடைய நுனியை மட்டும் வணக்கம் அப்படிம்போம் ஆனா அவங்க எல்லாம் தேவர்கள் மத்தியெல்லாம் அப்படி இல்லை அப்படியே நெடுஞ்சாங்கடையா விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும் இதாவது ஏகாங்க நமஸ்காரம் திரியங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் ஷடங்க நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம்னா இருக்குது பெண்கள் எல்லாம் ஐந்து அங்கங்கள் படுற மாதிரி கும்பிடுவாங்க அதுதான் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏகாங்க நமஸ்காரங்க தலையை மட்டும் இப்படி இது பண்றது திரியங்க நமஸ்காரம்னா ரெண்டு கைகளையும் தலைமையில வச்சு கும்புறது அஷ்டாங்க நமஸ்காரம்னா நெடுஞ்சாங்க குச்சி போல விழுந்து கும்புறது அப்படி சாஷ்டாங்க நமஸ்காரமாகி முடிந்தால் அவருடைய பாதகைகளை தலைமையில வச்சுக்கிறது உத்தமம் சூரிய பரமாத்மா அல்லவா இப்ப நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனா சடாரி தலையில வைக்கிறாங்களே அது என்ன நம்மாழ்வார் சடகோபன் இன்னும் சொல்ல போனா பெருமாளுடைய திருவடிகள் திருவடிகள்தான் அதில் வந்து சிற்பமாக செய்திருப்பார்கள் சில இடங்கள்ல தங்கத்தால செய்த செடாரி சில இடங்கள்ல வெள்ளியால் செய்த செடாரி இருக்கு அதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாதுகைகள் செதுக்கப்பட்டிருக்கும் பகவானுடைய திருவடி சூடுகளை என் தலைமையில தாங்குறேன்னு அர்த்தம் அதுக்கு பல பேருக்கு அது தெரிகிறது இல்லை ஆஹா பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட அல்லது வெள்ளியில் செய்யப்பட்ட அல்லது தங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு தொப்பியை கொண்டு நம்ம தலையில் வைக்கிறார்கள் என்ன கௌரவம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ஆணவத்துக்கெல்லாம் ஒரு அடி கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க கர்நாடகாவில் மைசூர் பக்கத்தில் சாமராளு நகரம்னு ஒரு ஊர் இந்த சாமராளு நகரத்தில் ஒரு பெருமாள் கோவில் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா செடாரிக்கு பதிலாக ரெண்டடி நீளம் ஒரு அடி அகலம் உள்ள தோல் செருப்பு அதை கொண்டா தலையில் வைக்கிறோம் அதான் செடாரியாரு வச்சுட்டு மறுபடியும் சண்டையில் கொண்ட வச்சிடும் அகில இந்தியாவிலையும் செடாரிக்கு பதிலாக தோல் செருப்பு இருக்கக்கூடிய ஒரே இடம் ஏண்ட அப்படின்னா அங்க ஐதிஹம் அப்படி இருக்கு அப்பதான் உண்மையில உங்கள் உணர்கிறீர்கள் உங்க தலையில வைக்கப்படுவது பகவானுடைய திருவடி சூடுகள் தான் அப்படிங்கறத உணர்றதுக்காக அப்படி செய்யற அது மாதிரி இங்கே தாத்தன் நத்வா உன் தந்தையாகிய தலையால் வணங்கி என்ன செய்யணுமா அஸ்வ பார்சவான் நய இந்த குதிரைகள் பக்கத்துல கொண்டு போ அஸ்வ பார்சவான்னா குதிரையினுடைய பக்கத்திலிருந்து நய கொண்டு போ எதை கொண்டு போன மகிஷம் மகிஷம்னா எருமை உன் எருமையை கொஞ்சம் தள்ளப்பா அப்படின்னா அவர் வாகனம் இல்லாமல் எங்கேயும் போறதில்லை அவர் எருமை மேலே உட்காந்து போவார் இப்போ நாம் யாருமே எருமை மேல சவாரி செய்யறதை பெருமையாக நினைக்கிறது குதிரை மேலே வந்தா தான் ராஜா சாரியட்டுக்கு கூட குதிரை எருமை இருக்கிற வண்டியில ஒருத்தர் வந்தான்னா அது கௌரவம் இல்லை கிராம பகுதிகளில் வெவரம் தெரியாத விளையாட்டு பள்ளிகள் தான் எருமை மேல உட்காந்து சவாரி பண்ணுவாங்க ஆனா யமனுக்கு ரொம்ப பிரியமான வாகனம் என்னடான்னா எருமை தான் அவர் இந்த வாகனத்தை விட்டு இறங்க மாட்டார் இங்கே சூரிய நாராயணனை பார்த்த உடனே எருமையை விட்டு குதிச்சுட்டா இருக்கு இல்லை இப்ப நம்ம சைக்கிளை விட்டு குதிக்கிற மாதிரி பெரியவங்களை பார்த்தோன்னே கும்பிடு போடுறது குதிச்சு அந்த எருமையை ஓரமா நிப்பாட்டிட்டு சூரியனை பார்த்து வணங்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப அருணன் சொல்றான் ஐயோ சீக்கிரம் கும்பிட்டுட்டு உன் எருமையை நகர்த்தியா வழிய விட்டு எருமை மாதிரி நிக்கிறது அப்படிங்கிற போற போது எருமை மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி எவ்வளவு ஹார்ம் நடிக்கிறேன் நகரமாட்டேங்கிற அப்படின்னு அதான் சொல்ற தாத்தம் நத்வா அஸ்வ பார்சவான் நய யம யமனே நீ வந்து மகிஷம் உன் எருமையை நகர்த்துவாயாக ஒரு மாதிரி நினைக்கிற ஆள் கருப்பா இருக்காரு எருமை மேல வர்றாரு கோடி தேவர்கள் தான் தப்பு தண்டா பண்ணாதவன் யமன் தான் சத்தியசந்தன் சொல்லிருக்கு யமனுக்கு பிறந்தவன் தான் பஞ்சபாண்டவர்கள் மூத்தவன் யுதிஷ்டிரன் அதனாலதான் அவன் பொய் சொல்ல மாட்டேன்னா சத்தியம்னா அவனுக்கு அவ்வளவு பிரியம் அவங்க அப்பா குணம் ஏன் எமனுக்கு அந்த குணம் வந்திருக்குடான பாவங்கள் செய்கிறவர்களை தண்டிச்சு தண்டிச்சு அவனுக்கு பாவத்தை பார்த்த பயம் உண்டாகி போச்சு நாளைக்கு நம்ம டியூட்டியை மாத்தி நம்மளை போட்டு வருத்தாங்க தப்பு செய்யக்கூடாதுன்னு அவர் ரொம்ப யோகியமா இருப்பார் அதனால உண்மை பேசுவதிலே யமன் வல்லவன் ஹரிச்சந்திரனுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வந்தபோது சுடுகாட்டுல குணம் இருக்கிற டியூட்டி கொடுத்தாரு விஸ்வாமித்திரர் அப்போ சுடுகாட்டினுடைய அந்த வெட்டியாவில பாக்குறவனா யார் வந்தா யமன் தான் வந்தான் அப்போ கடைசியிலே விஸ்வாமித்தர் ஹரிச்சந்திரானி ஜெயித்து விட்டா என்று சொன்ன போது என்ன சொன்னா நான் என்ன ஜெயித்து என்ன பண்ண என் மகன் செத்து போயிட்டான் என் மனைவியும் செத்து விட்டாள் இனிமே நான் ஜெயித்த என்ன ஜெயிக்காட்டி என்ன சுடுகாட்டில் புணம் இருக்கிற டூட்டியும் பார்த்துட்டேன் எதுக்காக உண்மை சொன்ன பாவத்துக்காக அப்படின்னா அப்போ அதுக்கு விஸ்வாமித்திரர் சொன்னார் அரிச்சந்தரா என்னை அவ்வளவு மட்டமா நினைக்காதரா உன் மனைவியை வந்து விலைக்கு வித்தியே வீதிகள்ல அப்போ அந்த மனைவியை விலைக்கு வாங்கிட்டு போனது யார்யா சாட்சாத் சிவபெருமானே வந்து வாங்கிட்டு போனார் காசியில இந்த சுடுகாடு என்னன்னு நினைச்சுக்கிட்ட இது யஜ்ஞபூமி இவ்வளவு நாடு வெட்டியானா இருந்து உன்னை வேலை வாங்கினது யாரு சாட்சாத் யம தர்மராஜன் அப்படின்னு சொன்னோன்னு யமன் எதிர்த்து நினைக்கிறான் உன்னை வச்சு வேலை வாங்குறதுக்கு எமனே இறங்கி வர வேண்டியிருந்ததுரா நீ எவ்வளோ பெரிய உக்கமன் நான் அப்படியாக உன்னை வந்து மட்டமாக இது பண்ணிடுவேன் நினைக்கிறேன் என்று சொல்லி இறந்து போன மகன் மனைவி அனைவரையும் மீட்டுக் கொடுத்தான் என்று சொல்லிடுறேன் எமனுக்கு அரிச்சந்திரன் மேலே ரொம்ப பிரியம் ஏன்னா அவன் உண்மை பேச்சினான் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஊரில் ஒரு திருடா இருந்தானா அவங்க அப்பா இல்லாததுனால சின்ன வயசுலேருந்து திருட ஆரம்பிச்சிட்டானா அவங்க அம்மா என்ன சொல்லியும் அவன் கேட்கலையா ஆனால் அவங்க அம்மா சொன்னாலும் நீ திருடு என்ன பண்ணாலும் பண்ணு எனக்கு ஒரு சத்தியம் பண்ண திருட தொழில்தான் விட முடியலை பொய் சொல்ல மாட்டேன் உண்மை பேசுவேங்கன்னு மட்டும் சத்தியம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னா சரி என்னை இக்கிட்டு வந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் உண்மை சொல்லுவேன்னு அதனால் அதே மாதிரி உண்மை சொல்லிக்கிட்டு இருந்தான் அதில் பல பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு என்னடானா நாலஞ்சு பேர் சேர்ந்து போய் திருடுவானுங்க எனக்கு மாட்டிக்கிட்டா டே உண்மையை சொல்லுங்கறா யார் யாரா திருடான்னு இவன் தான் முதல்ல சொல்லுவான் நான் நம்பர் ஒன்னுங்க இவன் நம்பர் டூங்க நம்பர் தெரியுங்க அட்ரஸ் இதுங்க எந்த ஊருங்க காட்டி கொடுத்துருவான் அதனால யாருமே இவன் கூட கூட்டிச்சேரமாட்டாங்க அந்த மாதிரி ஆயிப்போச்சு ஒரு தடவை ராஜாவுடைய அரண்மனையில திருடுறதுக்கு போனான் அப்படி திருட போன சமயத்துல அந்த ராஜாவே மாறு வேஷம் போட்டு நரிக்கிறவ மாதிரி வந்துகிட்டு இருந்தானா இவனுடைய நடவடிக்கையை பார்த்துட்டு யாரா நீ எங்கடா போற அப்படின்னா இவன் உண்மை பேசுறவன் இல்லையா நான் திருடுறதுக்கு போறேன் எங்கடா திருடுறதுக்கு போறேன் அரண்மனைக்கு திருடுறதுக்கு போறேன் அரண்மனை எந்த செக்ஷன் தான் திருட போறேன்னா கஜானாவுக்கே இவன் பார்த்தா நம்ம ஊர்ல இப்படி திருடங்கள்லாம் இருக்கிறாங்களா வேட்டி கண்டா அவ்வளவும் கைக்கிறானே அப்படின்ட்டு இவன் சொன்னான் ஓன் தொழில் தாண்டா நானும் இன்னைக்கு அரண்மனையில திருடலாம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உதவிக்கு ஒரு ஆள் இருந்தா அதை ஈஸியா முடிக்கலாமான்னு பாத்தன் காளியம்மா ஒன்னு அனுப்பி வச்சிருக்கிறா வாடா நம்ம ரெண்டு பேரும் போய் அரண்மனையில திருடலாம் அப்படின்னு இவன் என்ன பண்ணா ராஜாவா இருக்கிறதுனால அந்த அரண்மனையில எங்க எங்க சந்து பொந்து இருக்கு இடுக்கி இருக்கு எங்க காவக்காரங்க இருக்க மாட்டானுங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் உன ரொம்ப ஈஸியா அவனை கூட்டிட்டு போனான் இவன் கேட்டான் ஏன்பா ரொம்ப சர்வசாதாரணமா உங்க வீடு மாதிரி நுழையிறியே உனக்கு ரொம்ப சர்வீஸ் உண்டு வந்து போய் அப்படின்னா ஆமா ஆமா நிறைய கஜானாவில குமிஞ்சிருக்கிற போது ஒண்ணு எடுத்தா யாருக்கும் தெரியாது அம்மாவாசைக்கு அம்மாவாசை வந்து திருடுவேன் நானு அதிகம் எடுக்க மாட்டேன் ஒரு ஒரு வாரத்துக்கு வேண்டி தடுப்பேன் நானு அப்படின்னா அப்படியா ரொம்ப நல்லதுன்னு என்ன பண்ணா கஜானா கிட்ட போன உடனே கஜானா அவனுடைய சாவி இவன்தான் வச்சிருப்பான் அதை மெல்ல நடுவ விட்டு டே இந்த கஜானாவனுடைய காவக்காரன் சாவியை கீழே போட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு எங்க தூங்கிறான்டா அதை எடுத்து போய் எடுத்துட்டு வாயதாவது அப்படின்னா போனால் இவன் கதவு திறந்து பார்த்தா பெரிய ரத்தனங்கள் நாகரத்தனம் மூணு ரத்தனம் இருந்தது இவன் பார்த்தான் இவன் ஒரு யோக்கியமான திருடன் நல்ல திருடன் அத மூணும் எடுக்க வேண்டாம் ராஜாவுக்கு இருந்துட்டு போகுதுன்னு ரெண்டே ரெண்டு எடுத்துட்டு வந்து மறுபடியும் பூட்டிட்டு இந்த மகாராஜாவை இருக்கிறவங்க இந்தாப்பா உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று ரெண்டு மொத்தம் மூணு இருந்துச்சு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஒன்னு ராஜா வச்சுக்கிட்டு போராட பாவான் அப்படின்னா இந்த மகாராஜா பார்த்தான் பரவாயில்லையே திருடிலே ரொம்ப நேர்மையான திருநாரு தான் அப்படின்ட்டு சரி வாப்பா உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா டெய்லி தொழிலுக்கு போகிற போது நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் ஷாப் போனால் நல்லது அப்படின்னா மகாராஜாவை கூட்டிகிட்டு வந்து தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஏதாவது சாப்பிட்டுப்போம் அப்படின்னா என்ன கொடுத்தா நீராகாரம் இருக்குது அப்படின்னா கொடு அப்படின்னு மகாராஜாவை பிறந்தா எல்லாம் பிடிச்சி தான் குடிச்சிட்டு போயிட்டான் போன உடனே மறுநாள் காலையிலே மகாராஜா தர்பாருக்கு வரும்போது அமைச்சரை கூப்பிட்டு அமைச்சரே கஜானா பாதுகாவலெல்லாம் நன்றாக நடைபெறுகிறதா அப்படின்னா மகாராஜா ராத்திரி யாருமே தூங்குறது கிடையாது பக்காவா பாரா போட்டிருக்கிறேன் அங்க விசேஷமான ஒரு பெட்டாலியன் ஏங்கிக்கிட்டு இருக்க சரி இந்த சாவி எதுக்கும் போய் திறந்து உள்ள எல்லாம் இருக்குதான்னு பாத்துட்டு வா ஏன்னா ராத்திரி ஏதோ அங்க அரவம் கேட்டதாக மகாராணி சொன்னான் அப்படின்னு இவன் போய் கதவை திறந்து உள்ள பார்த்தா முக்கியமான நாகரத்தனங்கள் முகப்புல இருக்கும் ரெண்ட காணா இவன் என்ன பண்ணா அந்த ஒன்னு எடுத்து இடுப்புல சொல்லிக்கிட்டு திரும்பி வந்து மகாராஜா மகாராஜா நவரத்தனங்கள் மூணு மூலையும் காணவில்லை அப்படின்னு மகாராஜா ஏன் திரியும் அவன் திருடும் போது ஒன்ன வச்சுட்டு திருடுனா இவன் இருக்கிறதையும் எடுத்து தான் சாப்பிட்டுக்கிட்டு மூணையும் காணவில்லைன்னு அவன் மேல படி போடுறான அப்படின்னுட்டு சரி அவனை நாம கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆடு மை போட்டு பாக்குறவங்க தெரியணும் அவரை போய் மை போட்டு யார் திருடுனான்னு கண்டுபிடிச்சேன்னு எவனோ ஒருத்தன் போய் வெத்தலை ஜோசியன்ட்டு போயி ஆக்டிங் பண்ணி வந்து மந்திரியாரே நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று நேற்று ராத்திரி போய் விட்டு வந்தாலும் அந்த வீட்டுக்கு போய் அவனை கூட்டிட்டு வந்து டய் என குலதெய்வம் சொல்லிடுச்சு நீ திருடினேன்னு ஒழுங்கா சொல்லு எப்போ வந்த என்ன திருடுனேன்னு அப்போ அவன் மகாராஜா நான் திருடுந்தான் ஆனால் போய் பேச மாட்டேன் நேற்று நானும் என்னுடைய பார்ட்னர் ஒருத்தரும் வந்துச்சு திருடுனோம் அப்ப அவரு சாவியை கண்டு எடுத்து என்ன மந்திரியும் மகாராஜா திருநா எங்க எடுத்துருக்கான் யாரு வேண்டா இன்னும் உள்ள இருக்கிற முத்து மாணிக்கமெல்லாம் கூட எடுத்துருப்பான் இன்னமும் அவன் பேச்சு நம்பிக்கிட்டு என்ன விசாரணை பண்றீங்களே அப்படின்னா அப்ப அவன் சொன்ன மந்திரியாரே இவனுடைய பார்ட்னர் வேற யாரும் இல்ல நான் தான் என்ன மகாராஜா அப்படி சொல்றீங்க உள்ள போய் அந்த மாறு வேஷத்தை மறுபடி போட்டுட்டு வந்து ஞாபகம் ஓ மகாராஜா அதனாலதான் அவ்வளவு ரொம்ப வந்தீங்களா அப்படின்னு நடிக்க போய் நின்னான் பேசினாய் அதனால இன்று முதல் ஒன்னு நான் மந்திரியாகி வைத்துக் கொள்கிறேன் இவன் டிஸ்மிஸ்ட் நிலிருந்து அப்படின்னு அந்த மந்திரிக்கு பதவி போச்சுன்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க ரொம்ப நாள இப்ப அவன் திருட்டு இருந்தாலும் உண்மை பேசுவது என்ற ஒரு தர்மம் இருந்ததுனாலே அந்த தர்மம் அவனை காப்பாற்றியது எதுக்கு சொல்ல வரேன்னா யம தர்மராஜாவுக்கு சத்தியம் பேசுறதுன்னா ரொம்ப இஷ்டம் இன்னொரு விஷயம் தெரியுமா சில ஸ்மிருதிகள் என்ன சொல்லியிருக்கு நீங்கள் பொய் சொல்ல சொல்ல உங்க ஆயுஷ் உங்களை இல்லாமல் குறைஞ்சிக்கிட்டே வருதான் ஏன்னா பொய் சொல்றவங்கன்னா தாராளமாக பொய் சொல்றாங்க எந்த போலீஸ் பிடிக்க போகுது எந்த கோர்ட்டு பிடிக்க போகுதுன்னு ஆனால் நம்ம இறியாம நம்ம ஆயுளை குறைத்து கொள்கிறோம் கூடுமானவரை நான் வந்து பொய் சொல்லாதவங்க யாரும் இல்லைங்க நான் உள்பட ஆனால் கூடுமானவரை குறைவா பொய் சொல்லுவோமே கூடுமானவரை உண்மை சொல்லி பழகுவோமே கூடுமானவரை போய் சொன்ன பிறகு ஐயோ சொல்லிட்டோமே வருத்தப்படுவோமே அடுத்த முறையாவதுக்கு முயற்சி பண்ணுவோமே ஒரு ட்ரையல் ஆகுது ஆவது இருக்கணும் யமனை பத்தி சொல்லும் போது அவ்வளவு சொன்ன தாத்தம் நத்வா அஸ்வ பார்சுவான் யம மகிஷம் மகிஷம் அப்படின்னு சொன்ன எருமைன்னு அர்த்தம் இந்த எருமைக்கும் பட்ட மகிஷிக்கும் சம்பந்தம் இல்லை சில பேர் மகிஷி அப்படின்னா மகிஷம் எருமைனா மகிஷி பெண் எருமைனு மகாராணியை போய் எருமைப்பாங்க அப்படி அர்த்தம் இல்ல அந்த மகிஷிங்கிறது வேற வார்த்தை இந்த மகிஷம்ங்கிறது வேற வார்த்தை ஆனைக்கு அறம்னா குதிரைக்கு குரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை இப்போ அடுத்தது பாருங்க இப்ப யமன் பார்த்தாச்சு ராட்சசாகா வீட்சித்தாகா ராட்சசர்கள் வந்து தென்மேற்கு திசைக்கு தலைவர்கள் அறக்கர்கள் சில பேர் தென்மேற்கு திசைக்கு தலைவராக வைத்திருக்கிறான் அந்த அரக்கர்களை பார்த்து சொல்றா என்ன சொல்ற வீக் நீங்கள் பார்க்கப்படுகிறீர்கள் வீட்சித்தாகனா பார்க்கப்படுகிறீர்கள் யாராலே சூரிய பார்க்கப்படுகிறீர்கள் இது ஏன் இது என்ன கமெண்ட் யமனை பார்த்து சொன்னா இறமையை கொண்டு போன்னு இந்திரனை பார்த்து சொன்னா தூக்கம் போயிடுச்சான்னு அக்னியை பார்த்து சொன்னா உன் ஒளி மலிங்கி போச்சுன்னு ராட்சசர்களை பார்த்து என்ன சொல்றா நீங்கள் பார்க்கப்படுகிறீர்கள் சூரிய நாராயண அர்த்தம் இந்த ராட்சஸர்கள் எல்லாம் கலவானி இருட்டுல தப்பு பண்ணக்கூடியவர்கள் ராத்திரியில ரொம்ப உற்சாகமாக குற்றம் செய்வார்கள் டெய் நீங்க குற்றம் செய்கிற இரவு காலம் முடிஞ்சு போச்சுடா பகல் வந்துருச்சுடா சூரியன் உன்ன பார்த்துக்கிட்டு இருக்காண்டா இனிமே உங்க இஷ்டப்படி வாலாட்ட முடியாதடா சேன பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு ராட்சசர்கள் காமகர்கள் அவங்க இந்த பெண்களை வந்து கற்பழிக்கிறது பலாத்காரம் பண்றதுல ரொம்ப வல்லவர்கள் ஒரு வாசகம் சொல்லுவாங்க வெக்கம் கிடையாது வெக்கம் விட்டவர்களாய் அச்சம் விட்டவர்களாய் துணிந்து காரியத்தில் இறங்குவார்கள் வாலிப பிராயத்துல சிலது அப்படி இயங்குவதை நம்ம இந்த அரக்கர்கள் அந்த மாதிரி ஒரு வெறி வரும்போது ராவணன் தூக்கிட்டு வந்தாலும் அடுத்து அவங்களுடைய மனைவிய அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் வீட்சித்தாக பார்க்கப்படுகிறீர்கள் உங்களுடைய நீங்கள் பார்க்கப்படாமல் இல்லை அப்படின்னு சொல்றேன் இதுல வீக் வீக் பார்வை இத வந்து மகாலட்சுமி ஸ்ததி பாடும் போது அருட்பார்வை என்ற கண்ணோட்டத்துல பெரியவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க உன்னுடைய கடைக்கண் பார்வை எனக்கு வேணுங்கிற போது உன்னுடைய வீட்சணம் எனக்கு தேவை அப்படின்னா பகவானுடைய பார்வை இருக்கிற போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே பெரிய மாற்றங்கள் நிகழ்கின்றன அற்புதங்கள் நிகழ்கின்றன தீமை ஒடுங்குகிறார் அதான் விஷயம் இந்த சதாசிவ பிரம்மேந்திரனு ஒருத்தர் இருந்தார் ஒரு மகா யோகி பெரிய மகான் அவர் கரூர் பக்கம் வந்துகிட்டு இருந்தார் இந்த சதாசிவ பிரம்மேந்திரால் இருக்கிறாரு ஒரு முறை அவர் குருக்கிட்ட என்னமோ போய் பேசினாரான் அவர் வந்து ஏதோ ஒரு தியானமா இருந்ததுனால இவன் சும்மா வந்து துணை துணுறான் அடே வாய முட்றா அப்படின்னாரான் அன்றிலிருந்து அவர் நிஜமாவே வாய முடிட்டார் பேசவே இல்லை சாகர வரைக்கும் அமைதியா மௌனமா இருந்து பெரும் ஞான சக்திகளை பெற்றார் அவர் எவ்வளவு பெரிய மகான் அப்படின்னா அவர் ரோட்ல போய்கிட்டு இருக்கிற போது ஒரு அரண்மனை சேவகன் அவருடைய கையை வெட்டிட்டான் திருடன்ச்சு அந்த கை பாட்டு கீழே விழுந்துருச்சு ரத்தம் பாட்டுக்கு வெளியிட்டு இருக்கு ஒருபாடு போய்கிட்டே இருக்காரு அந்த அவருக்கு வந்து சரீரமானது வசப்பட்டு இருந்தது அப்புறம் எவனோ பார்த்து சொன்னா ஐயா உங்க கைய வெட்டி போட்டாங்க எங்க அங்க விழு அப்படின்னு போய் அந்த உதிரி பாகத்தை எடுத்து மறுபடியும் ஒன்சகை நட சேவகன் நம்ம கனவு நெஜமா இவ்வளவு பெரிய மகாணம் ஓடி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அவர் அனுகிரகம் செய்து விட்டு போனார்னு சொல்லுவாங்க இந்த சதாசிவ பிரம்மேந்திர நிர்வாண நிலைமையிலே அப்படி ஒரு சுத்துவாரான் மாணவ மாணவர்களை கடந்தவர் கரூர் பக்கம் வந்தபோது அங்க கனபாடிகள் ஒருத்தர் கன பாடினா கனமான பாடி உள்ளவர் அர்த்தம் இல்லை வேதம் சொல்லுகிறவர்னு அர்த்தம் பாட்டினா பாடம் படிக்கிறவர் கனம்னா வேதம் வேதத்திலே சாதாரணமா இப்போ எனக்கு பாட்டு தெரியும் அப்படின்னு கருணாநகேசை தெரியும்னு சொன்னாங்கன்னா ஒரு துக்குடா பாடு அல்லது வந்து ஒரு ஸ்தோத்திரம் பாடு அல்லது ஒரு கீர்த்தன பாடும் அது மாதிரி எனக்கு வேதம் தெரியும்னு சொன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லுன்னு சொல்றதில்லை எங்க ஒரு கனம் சொல்லு பாப்பான் அப்படி ஒரு கனம்னா ஒரு வேதத்தின் ஒரு பகுதி அப்படி வேதத்தை தரவா படிச்சவருக்கு கனபாடினு பேரு ஒரு கனபாடி வந்த வந்து இந்த சதாசிவ பிரம்மேந்திராவை வணங்கி சுவாமி இங்கிருந்து திருப்பதிக்கு எவ்ரி டைம் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு மட்டும் இல்லை பக்தாடும் கஷ்டமா இருக்கு இங்கே பக்கத்தில் கரூருக்கு பக்கத்துல தான்தோன்றி மலைன்னு ஒரு மலை இருக்கு அந்த தான்தோன்றி மலையில ஸ்வயம்பு மூர்த்தியா பெருமாள் இருக்கார் இங்கே இருக்கிற பெருமாளுக்கு திருப்பதி பெருமாளுடைய பவர் வதிர்ச்சின்னு வச்சுக்கோங்க நாங்களாம் திருப்பதிக்கு போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயும் போய் சேவிச்சுட்டு வந்துருவோமே அப்படின்னு கேட்டார் அப்போ சதேஷ் பெருமா யார்ட்டையும் பேச மாட்டார் சரி ஏதோ ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி ஒரு யந்திரத்தில் திருப்பதி பெருமாளுக்கு இருக்கிற அளவு மகிமை இங்கே வரட்டும் அவ்வளவு ஜனம் இங்கே வரட்டும் என்று ஜன ஆகர்ஷண யந்திரம் ஒன்று செய்து அதை அங்கே மூலவருக்கு அடியில் வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணினார் அதுக்கப்புறம் தான் தாந்தோண்டி மலையப்பனுக்கு பெருமை வந்தது இப்போ போய் பாருங்க கரூர் பக்கம் தாந்தோன்றி மலையப்பன் பெருமாளுக்கு ரொம்பவும் கியாதி இப்ப எப்படி ஒப்பிலிப்பன் கோவிலுல போய் நீங்க செய்யற நேர்த்திக்கடனானது திருப்பதியில செய்வதற்கு சமம் என்று சொல்லுகிறார்களோ அதே மாதிரி தான்தோன்றி பெருமாளுக்கு செய்யறது அங்க செய்யறதுக்கு சமம் என்று பிரசித்தி அது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சாதாரண மனிதன் சதாசிவ பிரம்மேந்திரா நம்ம போல மனுஷன் ஆனா பகவத்கிருபையினாலே ஒரு யோக மகிமை பெற்றால் அவர் பார்வை எப்படி வந்து ஒரு ஜாதகத்தையே மாத்துது ஒரு கோயிலையே மாத்துது பாத்தீங்களா அப்படி இருக்கிற போது தெய்வங்களுடைய பார்வை மேல படுற போது எவ்வளவோ மாறி போகும் இந்த சதாசிவ பிரமே என்று நினைக்கிறேன் அதிகாரி ஒரு பாறையிலே போய் நின்றார் இவன் பார்த்தான் யாராவும் நினைக்கிறான் அப்படின்னு ரைபிள் எடுத்துட்டான் எடுத்து குறி பார்த்தான் குறி அந்த மனுஷன் திடீர்னு புலியா மாறிட்டார் புலியா அப்படி வாயை திறந்தோன்னு பார்த்தான் துப்பாக்கி கீழே போட்டான் இவாம ஓடிதான் திடத்தை விட்டு போன ஒய்ஃபை கூட்டிட்டு அப்பா சாமி இங்கே இருக்கப்படா அப்புறம் போய் நாலு பேரை போய் கேட்டா இல்லங்க எங்க சதாசிவ பிரம்மேந்திராள் வந்து குற்றாலநாதரை சேவைக்கு வருவார் அப்படி வரும்போது நாங்கெல்லாம் பார்த்திருக்கிறோம் அவரை விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார் க்ஷேமம் நடக்கும் நீங்கேயும் துப்பாக்கி எடுத்திக்க அப்படின்ன உடனே அவன் வந்து மனம் திருந்தினான் தன்னுடைய சுயசரிதலை எழுதுறான் இந்தியாவில் யோகிகள் ஜனத்தொகையிலே நாலு பங்கு இருக்கிறார்கள் அப்படின்னு இந்தியாவில அவ்வளவு ஞானிகள் இருக்காரு நம்ம நாட்டுல வந்து பத்து கோடியில ஒருத்தான் இருப்பான் நூறு கோடியில ஒருத்தான் இருப்பான் இந்தியாவிலுள்ள மகான்களுடைய அருள் பார்வையானது ஒரு மனிதனுடைய வாழ்வையே மாத்திருது அப்படின்னா இவங்க கேபிட்டலா மெயின் பவர் ஹவுஸ் சொல்றாங்களே பரமாத்மா அவனுடைய பார்வை எப்படி இருக்கும் அதான் அருணன் சொல்றான் வீட்சிதா ராட்சசாகா பகவானுடைய பார்வைக்கு நீங்கள் நேரடியாக உள்ளாகி இருக்கிறீர்கள் அதனாலே நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள் அப்படின்ற அடுத்தது சப்தியின் சிஞ்ச பிரச்சேதா பிரச்சேதகா அப்படின்னு சொன்ன வருணன் வருணன் என்றால் இந்த மழைக்கும் சமுதிரத்துக்கும் அதிபதி இவன் மேற்கு திசைக்கு உரியவன் வருண பகவான் மேற்கு திசைக்கு உரியவன் அவன் என்ன சொல்றான் வருண பகவானே பிரேச்சக பிரச்சேதா பிரச்சேதானா வருண பகவானே சப்தின்னா இந்த ஏழு குதிரைகளை சிஞ்ச நனைப்பாயாக உன் நீரினால் நனைப்பாயாக அதாவது வெயில் அடிக்கிற போது மழை பெஞ்சதுன்னா அந்த மழை நீர் நம்ம மேல பட்டா அது கங்கா ஸ்நானத்துக்கு சமம் என்று சொல்லுவார் அது மாதிரி புனிதமானது எனவே இந்த ஆகாச கங்கை நீராலே இந்த ஏழு குதிரைகளை நனைப்பாயாக சிஞ்சன நனைப்பாயாக சத்தியன்னா ஏழு குதிரைகளை அடுத்த திக்பாலகர் யாருன்னா பவன பவன வாயு பகவான் இவன் வடமேற்குக்கு திசைக்கு உரியவன் வாயு பகவான் வடமேற்கு திசைக்கு உரியவன் பவன பஜ ஜவம் ஜவம்னா சீக்கிரம்னு அர்த்தம் பஜன வீசு அடைவாயாக நீ சீக்கிரம் வீசுனா வேகமா வீசு ஏன்னா இந்த ஏழு குதிரைகளும் நானும் சூரியனும் இந்த ரதத்திலே போகிற போது வெப்பமிகுதியினால எங்களுக்கு வியர்க்கிறது நீ வேகமாக வீசுவாயாக உன் காற்று எங்களை குளிரவை கட்டும் பவன பஜ ஜவம் என்றால் அடைவாயாக ஜவம்னா சீக்கிரம் அடுத்த திக்பாலகர் யாருன்ன வித்தப வித்தபன வித்தன்ன செல்வம் வைத்தமாநிதினு சொல்ல முல்ல அதாவது நிக்ஷேப வித்தன்னு வைத்தமாநிதி பெருமாளுக்கு பெயர் வித்தம்னா செல்வம் வித்த ப பன்னு தலைவர் செல்வத்துக்கு அதிபதி யாரு குபேரன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான நாடு குபேரன் தான் வேணும்னு நினைக்கிறோம் குபேரனை வச்சு பூஜை பண்றாங்கல்ல காசு கொட்டணும்ட்டு அதான் வித்த ப குபேரனே இந்த குபேரன் வந்து வடக்கு திசைக்கு உரியவன் நார்த்துக்கு உரியவன் இந்த வடக்கு திசை மங்களமாக கருதப்படுகிறது வடதிசை மிகவும் மங்களமாக கருதப்பட காரணம் அங்கே இமயமலை மான சரோவர் கங்கை முதலிய ஜீவநதிகள் எல்லாம் இருக்கிறதுனால வடக்கு திசை மங்களமாக கருதப்படுகிறது ஒருத்தருக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் வாடகை காசாயத்தை உடுத்தி வடக்கால போற நினைக்கிறேன்னப்பா அப்படிமா வடக்கால வந்து மாமனார் வீட்டுல இருக்குது அப்படின்னா நான் சொல்ற வடக்கு அந்த வடக்கையா இமயமலைக்கு நான் முனிவரா போயிடலாம்னு நினைக்கிறேன்னு நினைத்தோம் வடதுசை என்பது அந்த வடக்கு குறிக்கும் அங்கே நிறைய முனிவர்கள் இருக்கிறார்கள் இந்த கங்கை அங்குறதான் பெறப்படுது கங்கோ கங்கை வந்து மற்ற நதி மாதிரி பனியிலிருந்து உருகி பெற நதி இல்லை சில பேர் நினைக்கிறான் பனி உருகி உருகி நான் கங்கை நதியாக இருந்தேன் கங்கோத்திரின்னு ஒரு இடம் இருக்கு கங்கை உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அது ஒரு தொலைதான் ஆனா உண்மையிலேயே கங்கை எங்க உற்பத்தி யாருக்குமே தெரியாது பூமிக்கு ஏதோ ஒரு இடத்துல உற்பத்தி அந்த கங்கை நதியினுடைய நீர் இருக்கே அது ரொம்ப வித்தியாசமானது அப்படிங்கறத விஞ்ஞானிகள் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்னடா அப்படின்னு இதன் நீரை சேமித்து வைத்தால் எத்தனை ஆண்டுகளானாலும் கெடுவதில்லை இப்போ நீங்க மற்ற நதி இருக்குது இருக்குது குழக்க தண்ணி இருக்குது அதை ஒரு ட்ரம்ல பிடிச்சி வைங்க ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு திறந்தீங்கன்னு குப்புன்னு நாரம் அந்த தண்ணி உங்களுக்கே பிடிக்காது ஆனா இந்த கங்கை நீரை எத்தனை வருஷம் சேமிச்சு வச்சாலும் அது கெடுவதில்லை அது ஏன் கெடுவதில்லை தெரியவில்லை அடுத்தது போயிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் அதாவது யாருடைய பிணம் கங்கையிலே போட அவர்கள் நர்கதி அடைவார்கள் ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால சாகரத்துக்கு முன்னால மகனை கூப்பிட்டு அப்பா சொல்லுவான் டேய் நான் வந்து இப்ப நான் நடவடிக்கை பண்ணிட்டேன்டா நான் சித்த பேரு கங்கையில போடுற எனக்கு ஆத்மா நர்கதி அடையணுமா இப்ப மகன் கொண்டு போய் தொப்புன்னு போட்டுருவான் அவனுக்கு சந்தோஷம் இந்த சிதை மூட்ட வேண்டிய செலவெல்லாம் மிச்சம் கட்டை வாங்கணும் சுடுகாட்டுக்கு போகணும் அதெல்லாம் தேவையில்லை போட்டு வந்துடும் அதனால கங்கையில பார்த்தா ஏகப்பட்ட பெண்ணங்கள் மிதக்கும் நீங்க உங்க உள்ளூர் தெப்ப குளத்திலேயோ கிணத்துலயோ ஆத்திலேயோ ஒரு பத்து பணத்தை போட்டு பாருங்க என்ன ஆகும் அந்த தண்ணி பூரா கெட்டு போயிடும் எங்க அங்க இருந்து ரெண்டு மைல் தள்ளி நீங்க குடி தண்ணி பிடிச்சா கூட அதுல வந்து அந்த பெணத்தினுடைய நாற்றம் இருக்கும் பிணத்தினுடைய பீஸ் இருக்கும் ஆனா கங்கையில நூற்றுக்கணக்கான பிணங்கள் போட்டும் கூட அந்த பிணங்கள் உடனடியாக ஜீரணமாகி விடுகின்றன அதை அடுத்திருக்கிற நீரிலே அதனுடைய சின்னங்கள் தெரிவதில்லை அதுவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா எலும்பு சாதாரணமா தண்ணீர்ல கரையாது எலும்பு கரையணும்னா நைட்ரிக் ஆசைட்ல போடணும் ராஜ போடணும் சல்பிரிக் ஆசைட்ல போடணும் ஆனா கங்கையில போடப்பட்ட எலும்பு அப்படியே கரைந்து சுத்தமா மாயமாகி விடுகிறது அது என்ன ஆச்சரியமோ தெரியல அந்த தண்ணியில அப்படி என்ன சபை அடுத்தது ஒரு சவம் முழுக்க அழியணும்னா பல ஆண்டுகள் ஆகும் போயிடும் இருக்கும் வருஷ காலத்துல இருக்கும் அந்த எலும்பு அழிஞ்சு போகணும்னா சில சமயத்துல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட ஆகும் ஆனா கங்கையிலே போடப்பட்ட பிணம் ஒரு மாதத்துக்குள் எலும்பு உள்பட காணாமல் போய்விடுகிறது இதை நீங்க மற்ற நதிகள்ல போட்டு பார்த்தா அந்த மாதிரி நடக்கல இதெல்லாம் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை அந்த கங்கை தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அந்த கிருமிகளெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நாம நினைக்கிற மாதிரி அதில் உடம்புக்கு ஊறு செய்யக்கூடிய கிருமிகள் இருக்கவில்லை அந்த கிருமிகளையே அந்த தண்ணீர் ஜீரணம் பண்ணி விடுகிறது அப்படி ஒரு நீர் அது அப்போ அந்த கங்கோத்திரிங்கிறது எங்க இருக்குன்னு தெரியல எங்கிருந்து உற்பத்தி ஆகுறது அதுல என்னென்ன ரசவாதம் இருக்கு என்னென்ன பொருள் கலந்துருக்குன்னு தெரியலன்னு இன்று இப்போ நான் சொன்னது போறேன் வெள்ளையர்களுடைய ரிப்போர்ட் வேற எந்த நதியினுடைய கரையிலும் இத்தனை திவ்யதேசம் இல்லை கங்கை நதியின் கரையில தான் நெடுக புண்ணிய புண்ணியத்தலங்கள் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா புண்ணிய சேத்திரங்கள் அவ்வளவு இருக்கு இதெல்லாம் வடக்கை இருக்கு அந்த வடக்கை என்பது மங்கள திசை வித்தபகா குபேரன் அதுக்கு அதி தெய்வம் அவனை பார்த்து என்ன சொல்றான் அருணன் அவேதித்தொம் தொம்னி அவேதிதஹா அறிவிக்கப்பட்டுவிட்டாயின் என்ன அறிவிக்கப்பட்டுவிட்டாயின் உலகத்துக்கு இவன் தான் குபேரன் என்று வெளிச்சம் போட்டு நாங்க பத்தி எடுத்து சொல்றதுக்கு உபன்யாசகர் வேணும் குபேரனை பத்தி எடுத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே வேண்டியதில் வணங்குவார்கள் சங்கர் நிதி பதும நிதி என்ற இரண்டு வகை நிதிக்காக உலகம் முழுவதும் உன்னை சுற்றி சுற்றி வருமே அப்படி குபேரனை பார்த்து அருணுன்னு சொல்ற குபேரன் வந்து வடக்கு திசை அடுத்தது வந்தே சர்வ சர்வ அப்படின்னா சிவபெருமான்னு அர்த்தம் சிவபெருமான் வந்து வடகிழக்கு திசைக்கு அதி தெய்வம் வடகிழக்கு திசைக்கு சிவபெருமான் அதி தெய்வம் அந்த சர்வ சிவனை பார்த்து வந்தே அப்படிங்கிறாரு வந்தே அப்படின்னு சொன்ன வணக்கம்னு அர்த்தம் இப்போ மற்ற திக்கு பாலகர்களை பார்த்து இவர் கிண்டெல்லாம் தமாஷ் பண்ணிட்டே போறாரு ஒருத்தரை பார்த்து சிவபெருமானை பார்த்து என்ன சொல்றாரு வணக்கம்ட்டார் போய் நம்மபெருமான சிவபெருமான பார்த்து வணங்குகிறேனு ஏன்னா எப்பவுமே திருப்படிகளை வணங்குவது பெரிய நன்மை திறன் ராமனை பத்தி சொல்லும் போது கூட ராமன் இரண்டு பெண்கள் விஷயத்திலே தன் சரீரம் சம்பந்தப்படும்படி செய்தான் ஒன்னு தாடகை தாடகை மேல அம்பு போட்டான் அந்த அம்பு மார்பல பட்டு முதுகு வழியா வெளியே வந்துடுத்து அவள் செத்திய போயிட்டான் ஆனா இவன் கால் பட்டது அகலிகை மேல கல்லா கடந்த அகலிகை மேல அவள் சாபந்தீர்ந்து பெண்ணான் கை வண்ணம் கொன்று போட்டது கால் வண்ணம் காத்து கொடுத்தது நீங்களே தெரிஞ்சுக்கங்க கை வேணுமா கால் வேணுமா கை வண்ணம் காட்டினான்னா நீ அவுட்டானா இருவீங்க அதனால காலை பிடிச்சுக்கங்க கால் தான் எப்பவுமே நம்பகமானது உதைச்சாலும் விடாதீங்க அப்படின்ற இப்போ மனிதர்களுக்குள்ளதான் என்ன பண்றாங்க ஒருத்தர் பார்க்கிற போது கையை பிடிச்சி சார்தே அப்படின்னு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி கேட்கிறான் ஆனா பகவான் கிட்ட பேசுற போது பாதங்களை பற்றி தான் விண்ணப்பிக்க வேண்டும் அதான் வந்தே என்று வணக்கம் சொல்ற வந்தே சர்வே இடி ஜல்பன்னு ஜல்பன்னு என்று பேசிக்கொண்டு இப்படி ஏதாவது பேசிக்கிட்டே வரான் அருணன் அதாவது அவனுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு உண்டாகி போச்சு ரதம் புறப்படையே அதிகாலிக்கு அவன் என்ன பண்ணுவான் தள்ளுங்க வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்கிட்டு போவான் ஜல்பண்ணு சொல்லிக்கொண்டு பிரதிஷம் ஒவ்வொரு திசையை பார்த்து ஒவ்வொன்று சொல்லிக்கொண்டு அதிபானு அதிபான தலைவர்கள் அதாவது ஒவ்வொரு திசைக்கும் ஒரு தலைவர்கள் இப்ப யார் யார சொல்லிருக்குது இந்திரன் யமன் அடுத்துராட்சசர்கள் அடுத்து வந்து வருணன் அடுத்து வாயு அடுத்து குபேரன் அடுத்து சிவன் ஆக எட்டு பேர் எட்டு திசைகளுக்குரிய அதிபர்கள் எட்டு திசை அதிபர்களையும் சொல்லியாச்சு அதிபர்கள்னா மேலோங்கி நிற்கும் அர்த்தம் ஏதாவது ஒரு மேலாண்மை ஒரு உயர்வு வந்துட்டு அவன் அதிபன் ஆகிவிடுகிறான் அதி பா தலைவன் அது என்ன மற்றவருடைய உயர்ந்திருப்பது இப்போ லீடிங்ல வர்றவங்க ஒரு அவன் வந்து அதிகம் வென்று விட்டான் அதிக என்ற சொல் அதுக்கு தான் வரும் ஒரு சின்ன ஆறுதலான செய்தி இந்தியா வந்து இப்போ இருக்கிற நிலைமையில சில விஷயங்கள்ல முன்னணிக்கு வந்திருக்கு ஏன்னா இந்தியான்னு சொன்ன உடனே பின்னணி விஷயங்கள் தான் நமக்கு ரொம்ப ஞாபகம் வருது ரோட்டில் போற போதே இந்த ரோட்டை பார் குண்டும் குளியுமா குப்பையும் இதுவே சிங்கப்பூரா இருந்தா மலேசியாவா இருந்தா அமெரிக்காவா இருந்தா இப்படியே பேச்சு பேச்சு நம்ம பழகி போச்சு ஆனா இங்க சில நல்ல விஷயங்கள் இருக்கு ஒன்னு உலகத்திலேயே சிறந்த தரமுள்ள பெயிண்ட் ஏசியன் பெயிண்ட்ஸ் இந்தியாவுடைய தயாரிப்பு ஆகிய ஏசியன் பெயிண்ட்ஸ் தான் உலகத்திலே நம்பர் ஒன் பெயிண்ட் ஆக இப்போ மார்க்கெட்ல தர நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்துஸ்தான் இங்க் மைய இந்துஸ்தான் இங்கு இருக்குல்ல அதுதான் வேர்ல்டுல நம்பர் ஒன் மத்த ஜப்பான் தயாரிப்பு பண்ணிக்கிறது அமெரிக்கா தயாரிக்கிறது இங்கிலாந்து தயாரிக்கிற இங்கெல்லாம் அடுத்த தரம் இந்தியா தான் நம்பர் ஒன் மூணாவது உலக சந்தையிலே விற்கப்படும் ஒவ்வொரு பத்து வைரங்களிலும் ஒன்பது வைரம் இந்திய வைரங்கள் வைரங்கள் டான்சானியாவில் கிடைக்குது சவுத் ஆப்பிரிக்காவில கிடைக்குது எல்லா நாடுகளிலயும் வைரம் கிடைக்குது ஜப்பான்லயும் வைரங்கள் கிடைக்குது ஆனா அந்த டைமண்ட் மார்க்கெட்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்திய நாட்டு வைரங்களுக்கு தான் கிராக்கி பத்து வைரம் விற்கிதுன்னா ஒன்பது வைரம் இந்திய வைரமா தான் இருக்கு இன்றும் வைர சந்தையிலே இந்தியா தான் முன்னணியில் இருக்கிறது அடுத்து மதுரையில அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஆஸ்பத்திரியில கேட்ராக்ட் ஆபரேஷன் ஆபரேஷன் உலகத்தில் எந்த ஆஸ்பத்திரியிலையும் ஒரு மாசத்துல மூவாயிரம் கேட்ராக்ட் ஆபரேஷன் நடக்கல இந்தியாவிலே மதுரையில்தான் நடந்திருக்கு அடுத்து அகில உலக பொருளாதார உதவி செய்யக்கூடிய வங்கி ஐஎம்எஃப் அதுல கடன் வாங்கறதுதான் நாடுகளுக்கு பழக்கம் திருப்பி கொடுக்கறது யாருக்கும் பழக்கம் இல்லை ஆனா திருப்பி கொடுத்த நாடு நாலு அதுல ஒண்ணு இந்தியா இப்படி இன்னைக்கு லேட்டஸ்ட் நிலவரம் இந்தியா பல வகையில முன்னணியில் இருக்கிறது பகவானுக்கு நன்றி இன்னும் பல துறைகளிலே அது மேலே வரணும் யானை படுத்தாலும் குதிரை மட்டும்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல யானை போல் கம்பீரம் நடைபோட்டு இந்த தேசம் படுத்து விட்டது படுத்தாலும் யானை படுத்தாலும் குதிரை உயரம் இருக்கும் இல்லையா அது போல சில நல்ல விஷயங்கள் அடுத்தது ஜல்பன்னு பிரதிதீஷம் அதிபான் பாதுகாக்க வேண்டும் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் வழங்க வேண்டும் பாத்துனா யாரு பாத்து யார் காக்கட்டும் என்றால் அருணன் காக்கட்டும் உங்களை இந்த அருணன் காக்கட்டும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஏற்கனவே பணம் எல்லாம் இருக்கு அப்படின்னு பணம் இருந்தா போதுமா எல்லாம் வேணும் பணமும் வேணும் பசியும் வேணும் கனதாசன் சொல்லுவார் ஒரு காலத்தில் எனக்கு பசியோ பசின்னு பசிக்குங்க சாப்பாடு கிடைக்காது கையில் காசு இல்லை இப்போ ஏகப்பட்ட காசு கிடைச்சிருச்சு என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிடலாம் பசிக்க மாட்டேங்குதுங்க இதில் டிஃபெக்ட் அப்போ பசி இருந்தால் பணம் பணம் இருந்தால் பசி அதே மாதிரி இந்த மாசத்துன்னு சொல்லி சீனாவினுடைய ஒரு பிரபலமான தேசத்தலைவர் அந்த ஆளு புரட்சி செய்து கொண்டிருந்த போது காடு மலையெல்லாம் ஏறி இறங்குவானா உடம்ப அவ்வளவு ஹெல்த்தியா இருக்குமா தன்னுடைய மனைவியை தோல்னு தூக்கி போட்டுக்கிட்டு மலை குன்றுகள் எல்லாம் ஏறி இறங்குவோம் அவ்வளவு வலிமையான ஆளு ஆனா புரட்சியில ஜெயிச்சு பதவியில வந்து உக்காந்த உடனே உடம்புக்கு முடியாம போச்சு அந்த ஆளுல ஒண்ணு சாப்பிட முடியாது ஒண்ணும் அனுபவிக்க முடியாதுன்னு லெனின் ரஷ்யா புரட்சி வீரன் லெனின் புரட்சி செய்யற போதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருந்த ஆளு பதவிக்கு வந்து உக்காந்த உடனே கொஞ்ச நாள்ல உடம்புக்கு முடியாமல் போச்சு இறந்தே போயிட்டாரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அடுக்கடுக்காக வந்து பணம் சேர்த்து ஆயிரம் ஏக்கர் நிலம் நல்லு வயல் நிலம் வாங்குவார்கள் மிராசுதார் ஜமீன்தார் என்று அந்த ஆனந்தத்தில் இருக்கிற போது டாக்டர் சொல்லுவார் இனிமேல் நீங்கள் அரிசி சாப்பிடக்கூடாது உங்களுக்கு சக்கரை வியாணி இவருக்கு ஆயிரம் ஏக்கர் ஏக்கர் வயல் இருக்கு அது சேர்ந்து மிராசுதார்னு பதவி அடைஞ்சோடனே இவர் அரிசி சாப்பிடக்கூடாது அப்படி ஆகி அப்போ இது வந்து பரிபூர்ணமான செல்வம் ஆகாது எல்லாம் இருக்கணும் சௌபாகிய லட்சுமி எல்லாம் வேணும் அழகு வேணும் ஆரோக்கியம் வேணும் நிம்மதி வேணும் பணம் வேணும் உறவினர் வேணும் எல்லார்களும் நூத்துக்கு நூறு யாருக்கும் அமையறது இல்லை நூத்துக்கு எழுபது எண்பதாவது அமையட்டும் அதான் பார்த்துங்கிறது பரிபூர்ணமாக உங்களை பாதுகாக்கட்டும் பூஷ்ணோகோ பூஷன் அப்படின்னா சூரியன் பூஷ்ணோகானு வேற்றுமை ஒரு அதாவது சூரியனுடைய சூரியனுடைய அக்ரிணி அக்ரிணின முன்னே செல்லுகிறவன் சூரியனுக்கு முன்னே செல்லுகிறவன் அதாவது சூரியனுக்கு முன்னே செல்கிறது ஒரு தகுதி ஒன்னு டிரைவர் முன்னால உக்காந்துருக்கணும் இன்னொன்று சூரியனுக்கு ஏற்ற டிரைவரா அவன் இருக்கணும் அக்ரணின்னு சொன்னாலே முதன்மையானவன் பேர் சாதாரணமா முதன்மையானவனுக்கு அக்ரணின்னு பேர் ஒரு முறை பெருமானும் பிராட்டியுமாக சேர்ந்து ஒரு குழந்தையை படைத்தார்கள் பிராட்டிக்கு அந்த குழந்தை மேலே ரொம்ப பிரியமாயிப்போச்சு அவனை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாரான் ஆனா பெருமாள் சொன்னாரா இந்த குழந்தை நமக்காக இல்லை துர்வசுன்னு ஒரு ராஜா ஒரு வைணவன் நம்ம நோக்கி ரொம்ப நாள் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பிள்ளைவனுட்டு இந்த பிள்ளை அவனுக்கு தான் இந்த பிள்ளை எங்கேயும் போட்டுவா அப்படின்னு ஒரு நதிக்கரையில் போட்டுட்டு பிராட்டியை அழுக அழுக பெருமாள் கூட்டிட்டு போயிட்டாரு அன்று இரவு துர்வசு அவருடைய கனவுல பெருமாள் தோன்றி இந்த இடத்துக்கு ஒரு குழந்தை விசேஷமா படைக்கப்பட்ட குழந்தை மகாலட்சுமி அதனுடைய தாய் அது உனக்கு தான் நீங்க எடுத்து வளர்ப்பாயாக அப்படின்னு சொல்றார் அவன் துருவசு வந்து அந்த குழந்தையை கண்டெடுத்து ஏகவீரன் என்று பெயரிட்டு சகல விதைகளையும் அவன் சிறந்து விளங்கும்படி வளர்த்து அவன் இளவரசனான பிறகு ராஜ்யத்தை அவங்கள்ட படிச்சு அவன் செத்து போறான் இந்த ஏகவீரன் பட்டத்துக்கு வந்த பிறகு ஒரு நாள் கங்கை கரையோரமாக உலவி கொண்டிருக்கிறார் அப்ப ஒரு பெண் அழுது அவளை பார்த்து யாருமானி ஏன் அழுகிறேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொன்னா என் பெரிய யசோபதி நான் ஒரு மந்திரியினுடைய மகள் ராஜாவுடைய மகள் ஒரு ஏகாவளி என்பவள் அவளு மனும் தோழிகள் மன்னன் ரைப்பியனுக்கு அவள் மகள் அவளை ஒரு காலக்கேத்து என்று ராட்சசன் தூக்கி கொண்டு போய்விட்டான் பாதாளத்துல வச்சிருக்கிறான் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அழுதவுடனே அப்போ இவன் ஏக வீரன் சொல்றான் எங்க அப்பா வந்து நான் எதுலையுமே முதன்மையா இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க அதனாலதான் ஏகவீரன் பேர் வச்சார் இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் வீரன் இவன் அப்படின்னு ஏக வீரன் பேர் அக்ரணிங்கிறது சொன்னேன் கவலைப்படாத அதுக்குரிய அஸ்திரங்கள்லாம் இருக்கு அந்த அறை எங்க இருக்கு காட்டுன்னு சொல்லி அவ பின்னால போய் அந்த ஏகாவலியை மீட்டு காலகேத்துவை கொன்று மன்னன் ரைப்பியனிடம் வந்த மகளை கொண்டு ஒப்படைக்கிறான் அவன் சந்தோஷப்பட்டு அவளை இவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான் அந்த ஏகவீரனுக்கும் ஏகாவலிக்கும் பிறந்தவன் கிருத்த இந்த ஏகாவலியை வந்து அவங்க அப்பா ரைப்பியன் வந்து விஷ்ணு யாகம் பண்ணி தான் யாகத்திலிருந்து அடைந்தார் அப்போ பெருமானால் படைக்கப்பட்ட ஒரு ஆண்மகன் பெருமானால் படைக்கப்பட்ட ஒரு பெண்மகள் இவர்கள் இருவரும் சேர்ந்து கிருத்தவீரியன் என்ற மன்னனை பெற்றிருக்கிறார்கள் அவனுடைய மகன் தான் கார்த்தவீரிய அர்ஜுனன் ஆயிரம் புஜங்கள் உள்ளவன் அவனுக்கு கார்த்தவீரனு பேர் வந்த என்னன்னா கிருத்தவீரியனுடைய மகன் கார்த்தவீரியன் தசரதனுடைய மகன் தாசரதிங்கிற மாதிரி ஜனகனுடைய மகள் ஜானகி கிருத்தவீரியனுடைய மகன் கார்த்தவீரியன் அவனுடைய இயற்பெயர் அர்ஜுனன் அப்படி போகுது அப்போ அக்னி என்று பெயரிடப்பட்டவன் ஏகவீரன் என்று பெயரிடப்பட்டவன் எல்லா விஷயங்களையும் முதன்மையாய் இருந்தான் அவன் வம்சமும் அதே மாதிரி இருந்தது கார்த்திகிரியாஜின் பரசுராம் பகவானுடைய அவதாரம் தான் வரவேண்டி இருந்தது அவ்வளவு பெரிய விஷயம் அப்படி அக்னி என்று முதன்மையாக முன்னி செல்லக்கூடிய அந்த தேரோட்டி வக வகங்கிறத அதுக்கு முந்தினவர்கள் இருக்கிற பாத்துவோட கூட்டணும் பாத்துனா பாதுகாக்கட்டும் வகனா உங்களை உங்களை பாதுகாக்கட்டும் அதாவது எப்படியாவது பாதுகாக்கட்டும் அதாவது மனிதனுடைய அறிவு ரொம்ப அல்பமானது நல்லது எது கெட்டது எதுன்னு அவனுக்கு தெரியாது தமாஷா சொல்லுவாங்க கௌதம முனிவர் இருக்கிறாரு அகலிகையினுடைய கணவர் அவர் திரிகாலம் ஞானின்னு சொல்லுவாங்க அவருக்கே இந்திரன் வந்து கோழி கூகுன போது அது நிஜ கோழியா பொய் கோழியான்னு தெரியல இவர் பாட்டு தடாப்படாமல் போயிட்டாரு கங்கை கிரைக்கு இவர் திரும்பி வரதுக்குள்ள இந்திரனும் இங்கே அகலிகையை இவங்க வேலை பார்க்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞான திருஷ்டி ஆப்ரேட் ஆகுது ஏன் அகலியை கல்ல மாறணுங்கிற ஒரு விதி அவளுக்கு ஒன்றை நினைக்க அது ஒளிந்திட்டு ஒன்றாகும் நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்கும் அன்றி அது வரினும் வந்து எய்தும் சில சமயத்தில் நடந்தாலும் நடக்கும் ஒன்றை நினையாது முன் வந்து நிற்பினும் நிற்கும் முயற்சி பண்ணாம இருந்தால் நல்லது வந்தாலும் வரும் என்னை ஆடும் ஈசன் நினைப்போம் அது நட பாட்டு நான் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் அப்படின்னு எல்லாம் அதுவா இந்த வாழ்க்கையிலே பகவானுடைய சித்தம் அவன் கரைச்சி போது எது நடக்கும் சொல்ல முடியாது இந்த பயங்கரமான வாழ்க்கையிலே சூரிய நாராயண அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும் உங்களை அவன் காக்கட்டும் என்று பாருங்க சொல்லுகிறார் ஜல்பண்ணி புஷ்ணோ அக்ரணீர் இன்றைய உபயதாரர்களான வைஷாவி திருமதி கே லட்சுமிபாய் அம்மரவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்தூர் கோவிலாருக்கும் உங்களுக்கு அறிவுரை விடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுகர்சன சதகம் ஒன்று வெள்ளிக்கிழமை ராமாயண தனி சுலகம் சனிக்கிழமை லட்சுமி சகசனம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் சுபாக்கிழமை சூரிய சகசனமும் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சதகத்துக்கு சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்